வணக்கம் அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இடங்கள் பட்டியலில் முதல் நூறு இடங்களுக்குள் இடம் பிடித்துள்ள இந்திய நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனம் இரண்டு தென் அட்லாண்டிக் ஒருங்கிணைப்பை கண்டறிந்துள்ள அமைப்பு நாசா மூன்று அவை யானைகள் வர்த்தகப் பொருட்கள் அல்ல என்ற அறிக்கையை வெளியிட்டுள்ள நிறுவனம் உலக வன விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பு இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சத் பவன் திவாஸ் தினமானது எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது இரண்டு நை புதான் திட்டமானது எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டுள்ளது மூன்று இளைஞர்கள் மற்றும் கோவிட் வேலைகள் கல்வி உரிமைகள் மற்றும் மன நல்வாழ்வு பாதிப்புகள் குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ள நிறுவனம் எது இதற்கான பதில்களை நாளை நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நற்றினையோடு நன்றி வணக்கம்